வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து மாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்கள் வெளியாக உள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் தேன்மொழி முத்துக்குமாரசாமி இணைய வெளியில் கைபேசிகளின் வழி தினமணிக்காம் உட்பட தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழும இணையதளங்களில் செய்திகளை வாசிப்போரின் எண்ணிக்கை ஐம்பத்தாறு சதம் அதிகரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது பொது தேர்வை முன்னிட்டு சிரையில் படித்து தேர்வு எழுதுவோருக்கு புழல் சிறையில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் வழியில் பயின்றோருக்கு கட்டணம் செலுத்து செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் போராட்டத்தின் போது அரசு மருத்துவர்களை பணியிடம் மாற்றம் செய்த உத்தரவுகள் ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பளித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் இருந்து பரங்கிமலை மெட்ரோ வழியாக விமான நிலையத்திற்கு செல்லும் மெட்ரோவில் புதிய வசதி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது மெட்ரோ நிர்வாகம் சுகர்பாக்ஸ் எனப்படும் செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது மெட்ரோ நிர்வாகம் இந்த செயலியை அதாவது ஆப்பை டவுன்லோடு செய்து கொண்டால் பயணிகள் தங்கள் விருப்பம் போல் படங்களை பார்த்து மகிழலாம் டெல்லி காவல் ஆணையராக எஸ் என் ஸ்ரீவஸ்தாவை நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் வன்முறை பரவிய நிலையில் அமுல்யா பட்நாயக்கிற்கு பதில் எஸ் என் ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டுள்ளார் மார்ச் ஒன்றாம் தேதி டெல்லி காவல் ஆணையராக எஸ் என் பொறுப்பேற்க உள்ளார் இந்தியாவில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பூஜ்ஜியம் புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் முதல் பூஜ்ஜியம் டிகிரி நான்கு செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போடப்பட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தின்படி எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களை லாக்ஹீட் மார்டீன் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி இந்திய கடற்படையினருக்கு வழங்குகிறது டில்லி வன்முறையின் கோர வடகிழக்கு டில்லியில் வன்முறை பாதித்த சந்தபாக் பகுதியில் உளவுத்துறை அதிகாரி அங்கித் சர்மா சமூக விரோதி கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அவரது உடல் கழிவுநீர் கால்வாயிலிருந்து செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டது குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் டெல்லி கலவரத்தில் போலீஸ் செயல்படாமல் இருந்தது மிகவும் கவலை அளிப்பதாக ஐநா மனித உரிமை அமைப்பின் உயர் கூறியுள்ளார் தென்கொரியாவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு கரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வைரஸ் தொற்று நெதர்லாந்து நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் பரவியுள்ளது சீனாவில் மட்டும் கோவிட் பத்தொன்பது வைரஸ் காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டாக உயர்ந்துள்ளது இங்கிலாந்து இளவரசர் ஹாரி மேகன் தம்பதி அரச குடும்பத்தில் இருந்து வெளியேறுவதாக கடந்த மாதம் அதிகாரபூர்வமாக அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ராணி இரண்டாம் எலிசபத்தின் ஒப்புதலோடு அவர்கள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் குடியேறியுள்ளனர் சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐம்பத்தி ரூபாய் உயர்ந்துள்ளது ஆபரண தங்கம் 1 கிராம் நான்காயிரத்து எழுபத்தி ஓரு ரூபாய்க்கும் சவரன் முப்பத்தி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது நிறுவன மோசடியை தடுக்கும் விதமாக புதிய தணிக்கை நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன நிறுவனங்களை தணிக்கை செய்யும் தணிக்கையாளர்கள் அந்நிறுவனங்களில் மோசடி நிகழ்வதற்கான சாத்தியங்கள் கடனை திருப்பி செலுத்தும் தகுதி ஆகிய விவரங்களை இனி தணிக்கை அறிக்கையில் பதிவு செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெற்காசியாவில் தனது விரிவாக்கத்தின் தொடர்ச்சியாக ஆசியாவின் மிகவும் நம்பகமான நேரம் தவறாமல் இயங்கும் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் விமான நிறுவனமான கோயர் தனது புதிய நேரடி விமானங்களை கொழும்புவில் இருந்து டெல்லி மற்றும் பெங்களூரு வரை ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது இந்திய அணிக்கு பலத்த பின்னடைவு முதல் டெஸ்டில் சிறப்பாக விளையாடிய சில இந்திய வீரர்களில் ஒருவர் இசாந்த் சர்மா முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார் இந்தியா நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர் பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் தொடங்கியது முதல் டெஸ்ட் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது வென்றது நியூசிலாந்து அணி முதல் தொடர் இந்தியா நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர் பிப்ரவரி இருபத்தி ஒன்னில் தொடங்கியது முதல் டெஸ்டை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது நியூசிலாந்து அணி இதனால் டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை பெற்றுள்ளது இரண்டாவது டெஸ்ட் இன்று தொடங்குகிறது இந்திய அணியினரின் மனநிலை தொடர் வெற்றிகளால் இறுக்கமடைந்துள்ளதாகவும் அந்த இறுக்கத்தை தளர்த்த இந்த தோல்வி அவசியம் என்றும் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி வினோத விளக்கம் கொடுத்துள்ளார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மாலை சென்னை இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்த இந்தியன் இரண்டு செட்டில் நடந்த துரதிருஷ்டவசமான விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பனிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக கிரேன் ஆப்ரேட்டர் ராஜன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் வழக்கு மத்திய குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தி வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கைதி பட இந்தி ரீமேக்கில் பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் நடிக்கவுள்ளார் புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்வாங்களே அதுபோலதான் இசைஞானி இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜாவும் வருடமாக தனது இசையால் இளைஞர்களை கட்டி போட்டு வைத்துள்ளார் ரங்காராவ் பானுமதி நடித்த அன்னை என்ற படத்தில் புத்தியுள்ள மனிதரெல்லாம் என்ற பாடலை நடிகரும் பாடகருமான சந்திரபாபு பாடியிருப்பார் இந்த பாடல் இன்றளவும் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்படுகிறது தற்போது இந்த பாடலை ஒரு சிறுவன் பாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்